வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் பிரமையாக படலம் இப்படிப்பல் யாரும் இவன் தனியானை கஞ்சி அப்பணி இயற்றலோடும் அம்பு எமலர் மேலண்ணல் முப்புறம் முனிந்த செம் முதல்வன் அது அருளால் அங்குவோர் செப்பரும் வேள்வியாற்ற முயன்ற நன் சிந்தை செய்தான் வேண்டிய கலப்பையாவும் விதியுளி மரபினோடு தேண்டி நன்முய்த்துத் தக்கன் செப்பியது உன் ஞானே முக்கண் மதிமுடி பரமன் தன்னை ஈண்டு தந்து அவி ஈவல் எனக் துணிபாம் என்றான் இனையென புகன்று சிந்தையாப்புறுத்து ஏவல் போற்றும் தனையர்த்தம் குழுவை கூவி தன் துழாய் முகுந்த நாதி அனைவரும் அவிப்பால் கொள்ளழைத்து நீர் தம்பின் எண்ணா துணியவே தூண்டிப் போதன் தொல் பெறும் கைலை புக்கான் கைலையின் நடுவன் உள்ள கடவுள் மாநகரில் எய்தி அயிலுறு கணிச்சினந்தி அருள் பயிலும் அன்போடு நின்று ஏத்தி பணிதலும் சிவன் ஈண்டூற்ற செயலது என் மொழி என்ன திசைமுகன் உரைப்பதா அடியனேன் வேள்வி ஒன்றை யாற்று வல்லரண மூன்றும் பொடிபட முனிந்த சீற்ற புனித நீ போந்தன் செய்கை முடிவுராடி என்ன முருவல் செய்தி இறைவன் நந்தம் வடிவுள நந்தி அங்கண் வருவன் நீ போதி என்றான் போக என விடுத்தலோடும் பொன்னடி பணிந்து வல்லே ஏகிய தாதை தக்கன் இருந்துழி எய்தியேயான் பாகனல் வேள்வி ஒன்று பண்ணுவன் முனிவர் விண்ணோர் ஆகிய திறத்தரோடும் மனுகுதி ஐயன்றான் என்னும் நன்று முன் போய் இயற்று தீ மகத்தை என்ன பொன்னவிற் கமலத்து அண்ணல் மனோபதி அதனில் போந்து செம் நெறி பயக்கும் வேள்வி கடன் புரிதலுற்றான் அன்னதோ செய்கை மாலோநாதியறியவரும் சேர்ந்தார் அக்கணம் தனில் மாயவன் இமையவர்க்கு அரசன் மிக்க தேவர்கள் முனிவரர் யாவரும் விரைந்து தக்கன் முன்முறமேவலும் அவருடும் தழுவி முக்கண் நாயகர்க்கு அவனை விளக்குவான் முயன்றான் ஏற்றம் நீங்குறு தக்கன் அக்கடவுளறியாரும் போற்றியே தனைச் சூழ்தரத் தாதை ஆற்றும் வேள்வியில் அணைதலும் அயன் எழுந்து ஆசிசாற்றி ஆர்வமுடு இருத்தினன் பாங்கரோர் தவிசின் கான் உலாவு தன் அடிகள் கை தொழுதே ஆனப்பான்மையில் ஓர் தவிசீரித்தினல்லா ஏனையோருக்கும் வீற்று வீற்று உதவினன் இடையில் தானோர் ஆசனத்து இருந்தனன் மறையலாம் தழங்க அங்கண் ஞாலமதளித்தவன் இவ்வகை அமர்தலும் அது போழ்தின் நங்கையால் ஒரு பங்கினன் அருளொடு நந்தி தேவனை நோக்கி பங்கையாசனன் வேள்வியிற் சென்று நம்பாகமும் கொடுவல்லே இங்கு நீ வருகின்றலும் வணங்கியே இசைந்தவனே குற்றான் நூற்று கோடி வெங்கணத்தவர் சுழ்தர நொய்தினக்கிரி நீங்கி ஏற்றின் மேல் வரும் மண்ணலை உள்ளுரு தேர்கொள் பங்கைய போதில் தோற்று நான்முகக் கடவுள் முன் அடைதலும் அன்பில் போற்றியே தொழுதியிருத்தினன் என்பலன் மணி தவிசின் கண் நின்ற பாரிட தலைவர்க்கும் வரன்முறை நிறந்த ஆசன நேர்ந்து பின் நான் முகன் வேள்வியது ஏற்றலும் பிரங்கெறியுற நோக்கி நன்றியில்லதோர் தக்கண் நக்கிரி உரை நக்கனுக்காளாகி சென்றவன் கொலாம் இவனென நகைத்தனன் செய நாரணன் முதலாகிய கடவுளர் நளின மாமகள் ஆதிச்சீரணங்கினர் மாமுனி கணத்தவர் செரிகுணர் உரைகின்ற ஆரணன் புரிவேள்வியில் விடன் நுகர்ந்து ஆடல் செய்பவனாலும் சாரதங்களுமோ நடுவுறுவது தக்கதே இது என்றான் மேவலாரியில் முனிந்த தீவிழியினிமால் வரை காக்கும் காவலாள நாம் நந்தியும் கணத்தரும் கதுமெனை இவன் மேவ கூவினாரெவரோ என உளத்திடை குறித்தனன் தெரிகுற்றான் தேவர் யா வரும் பெருவுர அயன்தனை வையுரைக்கின்றான் ஆதினான் முகக் நீ அழல் மகம் பாகனுக்கு உரைத்தனை அவன் விடப் பெயரும் நந்தியை என் முன் காதலோடு கைதொழுது நள்ளிருத்தினை கடவதோ நினக்கு ஈது தாதை யாதலில் பிழைத்தனை அல்லது உன் தலையினைத் தடியேனோ இன்னம் ஒன்றியான் உரைப்பது உண்டு அஞ்சை கேள் ஈமமேயிடனாக துன்னு பாரிடம் சூழ்தரக் கழிவுடல் சூல மீமி செய்யேந்தே வன்னிவோடு நின்று ஆடுவான் தனக்கு நீ மகத்திடையவி கூற்ற முன்னை வைகளின் வழங்கலை இப்பகல் முதல் தனக்கு இன்று ஆள் அத்திவெம்பணி தலைக்கலன் தாங்கியே அடலை மேல் கொண்டுற்ற பித்தன் வேள்வியில் அவிகொளர்க்கு உரியனோ பெயர்ந்த இப்பகல் காரும் எத்திரத்தரும் மறை ஒழுக்கு என நினைந்து யாவதும் ஓராமல் சுத்த நீடு அவியளித்தனர் அன்னதே தொன்மையா குழல் பாற்றோ மற்றை வானவர் தமக்கு இயலா நல்குதிமாலையே முதலாக இற்றை நான் முதல் கொள்ளுதிவர்க்கு முன்னீதி அவிதன்னை கற்றை வார் சடை உடையதுவோர் கண்ணுதல் கடவுளே பரம் என்றே சொற்றமாமரைச் மா விலக்குதி சுருதிகள் விளக்குதி துணிவுனக்கு இது என்றான் என்ற வாசகம் கேட்டலும் நந்திதன் இரு கரம் செவி ஒன்று கொள்கையின் ஆதிநாமம் தனை உளத்திட நனிவுண்ணி இன்று இவன் சொல்லும் கேட்ப உய்தனை கொலாம் எம்பிரான் என என்ன துன்று பையுளின் மூழ்குறாயை துண்ணென விகுளுற்றான் பண்டு மூயையில் அழல் எழ நகைத்திடு பரம்பரன் அருள் நீரால் தண்ட நாயகம் செய்திடு சிலாதனார் தனிமகன் முனிவு எய்த கண்டவானவர் யாவரும் உட்கின்கனலும் உள்கவலுற்றான் அண்டம் யாவையும் நடுநடுக்குற்றன அசைந்தன உயிர் யாவும் ஏற்றின் மேயனம் மண்ணல் தன் சீர்த்தியில் இறையுமே குறிக்கொள்ளாது ஆற்றலோடு அவி விலக்கிய தக்கனுக்கு அஞ்சினம் இசைந்தோமால் மாற்றம் ஒன்றும் இங்கு உரைத்திடல் தகாதெனமற்றது பொறாது அந்தோ சீற்றமுற்றனன் நந்தி என்று உட்கினர் திசைமுகனொடு மாலோன் இதுவேளையில் நந்தி அத்தக்கனை எரிவிழித்து எதிர்நோக்கி மாதுபாகனை இழந்தனை ஈண்டு நின்வாய்த்துளைத்திடுவேனால் ஆதிதன் அருள் அன்றென விடுத்தனன் ஆதலின் உய்ந்தாய் நீ தீது மற்ற இனி வல்லை நின் சிறம் துணிக்குவன் என்றான் இவை அயன் மகன் உள்ளமுன் துண்டன இசைத்து மாமகம் தன்னில் அவியது எம்பிர்க்கீழதன விளக்கினே அதற்கிறையவனன்றே புவன மீது மற்றவருளார் அரிதனை பொருள் என கொண்டாயி சிவனை அன்றியே வேல்வி செய்கின்றவர் சிரம் அக்கடிதான் இன்னதொரு சாபமதி எம்பி அங்கு அதன் பின்னரும் இசைத்தனன் பிறை முடிப்பிரான் தன்னியல் மதிக்கிலா தக்க நிற்கு இவள் மன்னிய திருவெலாம் வல்லை தீர்கவே ஏருடை அண்ணலை இறைஞ்சல் இன்றியே மாறு கொடு இகழ்த்தரு வாய்க்கொள் புந்தலை ஈருர உன்றனுக்கு எவரும் காண்தக வேறொரு சிறுசிறம் விரைவின் மேவவே ஈரமில் புன்மனத்திழுதை மற்றனை சாரு கடவுளர் தாமும் போர்பகல் ஆறுயிர்மாண்டெழியளப்பிலாவுகன் சூரியனும் அவுணனால் மூழ்கவே என்று மற்ற இணையதும் இயம்பியேற் புரி துன்றிடும் கணநிறை சூழ வெள்ளியம் குன்று இடை இறைக்கு இது கூறித் தேழ் திசை முன்திருவாயிலின் முறையின் மேவினான் முன் உற நந்தியம் முளரி மேலவன் மண் ஒரு கடிநகர் மகத்தை நீங்களும் அன்னது ஓர் அவையிடையமரர் யாவரும் என் இது விளைந்தது என்று இறங்கி ஏங்கினார் நந்தியம் அடிகள் முன்னுரை சிந்தை செய்து ஏங்கினன் சிறம் பனிப்புறது முறையையும் மறுத்தற்ான் வெம் துயர் உழந்தனன் விரிஞ்சன் என்பவன் முடித்திட உன்னியே முயலும் வேள்வியை நடத்திட அஞ்சினன் நவின்றி செய்கடன் விடுத்தனன் விமலர்க்கு இன் தடுத்தவன் கண்டு அரோயாதும் சாற்றலன் கரு கொள் பெற்றியான் கவர்ச்சி கொண்டு வறியது ஓர் ஊவகையான் மனத்தில் அச்சமும் சிறிது கொள்பான்மையான் தேவரோடு எழா குறுகினன் தன்னகர் கோயில் மேயினான் அலர்ந்திடு பங்கையத்து அண்ணல் தன்மகம் குலைந்திடாயிடை குழிய தேவர்கள் சலந்தனில் நந்திசை சாபம் சிந்தியா புலர்ந்தனர் தத்தம் குரத்து போயின